வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ஜார்ஜியா பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது அமெரிக்காவில் தொடங்கப்பட்ட முதல் பொது பல்கலைக்கழகம் இதுவாகும் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு தாமஸ் ஆல்வா எடிசன் வெள்ளொளிர்வு விளக்குக்கான காப்புரிமம் பெற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு தேசிய புவியியற் கழகம் வாஷிங்டன் டிசி நகரில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது இலட்சக்கணக்கான யூதர்கள் குரூரமாக கொல்லப்பட்ட போலந்தின் அவுட்ஸ்விட்ச் சித்திரவதை முகாமில் எஞ்சியிருந்த கைதிகள் ஏழாயிரத்தி அறுநூறு பேர் சோவியத் செம்படையினரால் விடுவிக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கையில் பிரதமர் சிரிமாவோ பண்டாரநாயக்க தலைமையிலான அரசுக்கு எதிராக இலங்கை படைத்துறையினர் சிலரால் மேற்கொள்ளப்பட்ட இராணுவ புரட்சி முறியடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அப்போல்லோ வெண் ஒன்று விண்வெளி வீரர்கள் மூவர் கென்னடி விண்வெளி மையத்தில் தமது விண்கலத்தை பரிசோதிக்கும் போது இடம்பெற்ற தீவிபத்தில் விபத்தில் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வியட்நாம் போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்பாடு பாரிஸில் கையெழுத்திடப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நைஜீரியாவின் லாகோஸ் நகரில் இராணுவ களஞ்சியம் ஒன்றில் இடம்பெற்ற குண்டு வெடிப்பு விபத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பில்பர்ட் ஜாக்ஸ் மெலோட்டி எனும் ஆங்கில வானவியலாளரால் வியாழனுக்கு எட்டாவதான ஒரு புது சந்திரன் படம் பிடிக்கப்பட்டது இந்த சந்திரன் ஒரு மாதம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு அன்றுதான் தொலைநோக்கியால் கவனிக்கப்பட்டது இந்த கண்டுபிடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதல் வாரத் மார்ச் முதல் வாரத்தில் அறிவிப்பானது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மொட்ஸாட் ஆஸ்திரிய இசையமைப்பாளர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஃப்ரெட்ரிக் ஷெல்லிங் ஜெர்மன் ஸ்விஸ் மெய்யியலாளர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு லூயிஸ் கரோல் ஆங்கிலேய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சமீந்தவாஸ் இலங்கை கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு டேனியல் வெட்டோரி நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு மகா வைத்தியநாத ஐயர் கர்நாடக இசை பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நெல்லி பிளை அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு எட்வர்ட் வாயிட் அமெரிக்க விண்வெளி வீரர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சுஹார்தோ இந்தோனேசியாவின் இரண்டாவது அரசு தலைவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ரா வெங்கட்ராமன் இந்தியாவின் எட்டாவது குடியரசுத் தலைவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பீட் சீகர் அமெரிக்க இசைக்கலைஞர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆர் ஏ பத்மநாபன் தமிழக ஊடகவியலாளர் மீண்டும் நாளை சந்திப்போம் நேரிலே